திருமுகம் மூன்று பஞ்சாக்கர உபதேசம் சிவமயம் இது இரகசியம் அன்பு அறிவு இரக்கம் ஒழுக்கம் முதலிய நற்குணங்களால் சிறந்து நமது கண்மணி போல் விளங்குகின்ற அன்புள்ள தங்களுக்கு சிவபெருமான் திருவருளால் சிவஞானமும் தீர்காயுளும் சிந்தித மனோரத மேன்மேல் உண்டாவதாக நாளது வரையில் இவ்விடத்தில் ஸ்ரீ நாயகர் அவர்களும் யானும் ஷேமம் தங்களுடைய ஷேம விபவங்களை அடிக்கடி தெரிவிக்க வேண்டும் எனக்கு எழுதிய கடிதம் இரண்டும் வரக்கண்டு அறிந்தேன் அந்த கடிதங்களில் குறித்தபடி இதன் அடியில் சில சிவசன்னிதான சாட்சியாக தெரிவிக்கின்றேன் பிர்ம விஷ்ணு ருத்ராதிகளுடைய பதங்களும் அந்த கர்த்தாக்களும் அவர்களால் சிருட்டி திதி சங்காரம் செய்யப்பட்டு வருகின்ற தேகாதி பிரபஞ்சங்களும் அனித்தியம் ஆகலின் நித்தியமாகியும் என்றும் ஒரு தன்மை உள்ளதாகியும் சச்சிதானந்த வடிவமாகியும் அகண்ட பரிபூரண வஸ்துவாகியும் விளங்கிய சிவமே நமக்கு பொருள் அன்றியும் தாய் தந்தை குரு தெய்வம் சினேகர் உறவினர் முதலியவர்களும் மேற்குறித்த சிவத்தின் திருவருளே அல்லது வேறில்லை நாம் பல சனன்களையும் தப்பி மேலான இந்த மனித பிறவி எடுத்தது சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே எவ்வகை பிரயாசத்தினாலாவது அந்த அருளை அடைய வேண்டும் அந்த அருள் எவ்வகையால் வருமென்றால் எல்லா உயிர்களிடத்திலும் தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடத்திருந்தால் அவ்வருள் நம்மை அடையும் நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம் இது சத்தியம் இனி மேற்குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது ஆகலில் இடைவிடாது நல்ல மனத்தோடு அதனை தியானிக்க வேண்டும் அதனை இதன் அடியில் குறிக்கின்றேன் ஓம் சிவாய நம நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய சிவாயநம எனப்பெற்றேன் சிவாய நமவென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நான் செய்த புண்ணியம் யாதோ சிவாய நமவெனவே ஊன் செய்த நாவை கொண்டு ஓதப் பெற்றேன் இதனை கண்டு தியானித்து வந்தால் பின்பு எல்லாம் விளங்கும் சிதம்பரம் ராமலிங்கம் தை ஏழு இதை மற்றவர்களுக்கு வாசித்து காட்டப்படாது இது சிரஞ்சீவி மகா ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்களுக்கு கொடுப்பது சிவானுகிரகம் விளங்க